ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் ஷாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரத்தில் எடுத்ததாக சிஹையினுடைய முக்கியத்துவம் அதனுடைய அவசியத்துவத்தை தெரிஞ்சுக்கப் போகிறோம் சிஹா அப்படின்னா கொடுமின் அர்த்தம் இது புருஷால் ஸ்திரீகள் எல்லோருக்குமே உண்டு புருஷாளுக்கு எப்பயிலேருந்து சிக ஆரம்பமாகிறது அப்படின்னா மூணாவது வயசுலேருந்து சிக வச்சுக்கணும் நம்முடைய தர்மசாஸ்திரம் சூடா கர்மதுவிஜாத்தீனாம் சர்வேஷாமேவ் தே திருத்தீயேவா கர்த்தவியம் ஸ்ருதிச்சோதனாத் அப்படின்னு காண்பிக்கிறது அப்படி மூன்றாவது வயசில் இந்த சிக்கையை வச்சுக்கணும் ஆபஸ்தம்பர் சொல்கிற பொழுது ஜென்மனோஜி திருத்தியே வருஷே சவுளம் புனர்வசோஹோ அப்படின்னு காண்பிக்கிறார் திருத்தியே வருஷே மூன்றாவது வயசில் சௌளகர்மான பேர் நாம் ஒவ்வொருத்தருக்கும் சம்ஸ்காரங்கள்னு இருக்குது நாற்பத்தி நாலு சம்ஸ்காரங்கள் இந்த நாற்பத்தி நாலு சம்ஸ்காரங்களில் முக்கியமாக வரக்கூடியது சௌளமும் உண்ணும் இந்த நாற்பத்தி நாலு சம்ஸ்காரங்களும் ஒவ்வொரு புருஷனுக்கும் ஆகணும் ஒவ்வொரு நடக்கணும் ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் நடக்கணும் அதில் சவுளம்னு ஒரு கர்மா வருது அது என்னென்னா கு சிக்க வைக்கக்கூடிய கர்மா தான் அது மந்திரம் சொல்லி சிக்க வைக்கிறது அப்படி கொடுமி வச்சுக்கிறதுன்னு பார்த்தால் தெரியும் அதை எப்படி எப்போ வச்சுக்கணும் அதை எப்படி வச்சுக்கணும் அதனுடைய அளவு என்ன இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் விரிவாக காட்டுறது அப்படி பார்த்தால் தெரியும் சுற்றி நாலா பக்கமும் எடுத்துட்டு நடுப்புற வச்சுன்னு இருக்கிறத பார்க்குறோம் ஏன் அப்படி வச்சுக்கணும் அப்படின்னா அதில் ஒரு தர்ம சூக்ஷ்மம் இருக்குது அதாவது நாம் செய்யக்கூடிய பாபங்கள்லாம் கேசத்தில் தான் நிற்கிறது அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது மேருமந்தர துல்லியானி பாப்பானி விவிதானிச்ச கேசான் ஆசிரித்திய திஷ்டந்தி அப்படின்னு நாம் செய்யக்கூடியதான பாபங்கள்லாம் எங்கே போய் ஒதுங்கிறது அப்படின்னா கேசத்தில் தான் ஒதுங்கிறது அதனால தான் கேசத்தை வச்சுக்கப்படாது அப்பப்போ எடுத்துட்ணும் அப்போது சிக்கான நடுப்பரை வச்சுருந்து நாலா பக்கமும் எடுக்கிறது ஏன் அது மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நெத்தியில் கேசம் விழப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது காதுகளில் விழப்படாது முடி பின்பக்கம் கழுத்தில் விழக்கூடாது முடி விழக்கூடாது நெத்தியில் கேசம் விழறது பின்பக்கம் கழுத்தில் கேசம் விழுந்தால் அதற்கு பீடான்னு பேர் பீடா அப்படி விழக்கூடாது விழுந்தால் நாம் என்ன கர்மாக்களை செய்தாலும் அது வந்து இன்னொருத்தருக்கு போய் சேர்றது அந்த கர்மா நமக்கு பலனும் கொடுக்காது அதனாலே சிகாங்கிறது அவசியம் சுற்றி அதற்குத்தான் நாலா பக்கமும் எடுத்துக்கிறது அப்படி காய வச்சுக்கும்பொழுது கூட தலையை காய வச்சுக்கிறதுக்கு கூட அப்படி நுனியில் முடித்து போட்டு அப்படி வச்சுக்கிறது அப்படின்லாம் கூட இப்போ வழக்கத்தில் இருக்குது ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரப்படி பார்க்குற பொழுது அது மாதிரி கூட வச்சுக்கப்படாதுன்னு தான் தெரியுது தலையை காய வச்சுக்கணும்னா தனியாக மேலே துண்டை போற்றின்னு அதுக்கப்புறம் தலைய நின்னா உதறி காய வச்சு எப்பொழுதும் சிகை முடிஞ்சின்னு தான் இருக்கணும் கேசம் அவுக்கப்பட்டு இருக்கப்படாதுன்னு தெரிகிறது நம்முடைய தர்மசாஸ்திரத்தை பார்த்தால் நம்முடைய தினப்படி கர்மாக்களே ஆரம்பமே முதல்ல ஆரம்பம் எப்படின்னா சிஹாம்பத்வா அப்படின்னு தான் ஆரம்பமாகிறது முதல்ல சிக்கையை கட்டிக்கணும் அப்படி சிகையை முடிஞ்சுண்டு அதற்கப்பந்தான் கர்மாக்கள்லாம் ஆரம்பமாகுது அப்படி சிஹாங்கிறது ரொம்பவும் முக்கியம் அது ரொம்ப சின்னதாக வச்சுக்கப்படாது கோஷப்பை மாத்திரம்னு பசுமாட்டினுடைய குழம்பு பசுமாட்டினுடைய காலில் அடியில் என்ன அகலம் வருதோ அந்த அகலத்துக்கும் குறையப்படாது அந்த அளவோடு நிறுத்திக்கணும் சிகைய அதுக்கு கீழேயும் குறைச்சி ரொம்ப சின்னதாக வச்சுக்கிறது ஒரு பத்தே பத்து முடியை வச்சுட்டு அப்படி ஒதுக்கிக்கிறது அப்படின்லாம் பண்ணப்படாது சிகாம்பத்வான சிகையை கட்டிக்கணும் நன்னா தான் சிகை வச்சுக்கணும் அது மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலமாக சிக்க வச்சுருந்தால் நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம்னு அர்த்தம் யாருக்கு சிகை பகவானுக்கா இல்லை பார்க்குறவாளுக்கா இல்லை நம்முடைய கர்மாக்களை நாம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு சிகை அதை நாம சிக்கையை வச்சுட்டோம் வச்சுக்காத மாதிரி இருக்கிறது நம்மளை நாமே ஏமாத்திக்கிறது போல் ஆகிடுறது அப்படி வச்சிக்க கூடாது நிறைய முடி இருக்கணும் டாக்டர்களும் அதுதான் சொல்கிற தலையில் நிறைய கேஷம் இருந்ததுன்னா உஷ்ணம் சூடு இறங்காது தலையில் கேசம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி கேசமுங்கிறது அவசியம் இருக்கணும் சிகை இருக்கணும் இன்னும் உள்புகுந்து நம்முடைய தர்மசாஸ்திரங்கள்லாம் பார்த்தால் எதரிஷி சிஹா நிததாத் யதாவைஷாம் குலதர்ம சாத் அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறேன் எதரிஷி சிஹான்னு அந்த மூன்றாவது வயசில் சௌளகர்மா பண்ணுற பொழுது நாம் அபிவாதனம் சொல்கிறோம் அபிவாதியை சொல்லும் பொழுது த்ரியாரிஷேய பிரவரான்மிதா சொல்லுவோம் அல்லது துவாரிஷேஜ ப்ரவராண்மிதா ஏகாரிஷேஜ ப்ரவராண்மிதா நமக்கு பிரவரம்னு சொல்லக்கூடியதான அந்த அபிவாதியில் எத்தனை ரிஷிகள் வராலோ அத்தனை சிக வச்சுக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது பஞ்சாரிஷே அஞ்சு ரிஷிகள் ஆறு சொன்னால் அஞ்சு சிக வச்சுக்கணும் மூணு ரிஷிகள் சொன்னால் மூன்று சிக்கை ரெண்டு ரிஷிகள் சொன்னால் ரெண்டு சிகை ஏகா ரிஷேம்னு ஒரு ஒரு ரிஷிய மாத்திரம் சொன்னால் ஒரு சிக்கை வச்சுக்கணும் அப்படின்னு ஆபஸ்தம்பர் காண்பிக்கிறார் யதாவைஷாம் குலதர்ம சாத் அல்லது நம்ம பரம்பரையாக நம்ம பெரியவெல்லாம் எப்படி சிக்கை வச்சுட்டு இருந்தாலோ அதன் ரெண்டு விதமாக வச்சுருக்கார் அந்த ரொம்ப முக்கியம் எப்படி நம்முடைய கர்மாக்கள்லாம் பண்ணுற பொழுது பூனலுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமோ அதே போலதான் சிகையும் பிருகூங்கர மகர்ஷி சதோபீதினா பாவ்யம் சதா பத்தசிகேனச்ச விசிகா அனுபவீத்த எத் கரோதி ந தத் அப்படின்னு காண்பிக்கிறார் அதாவது எப்பொழுதும் யஜ்னோபீதத்தோடு இருக்கணும் அதே போல பத்தசிகேனச்சிகை கட்டின்றிருக்கணும் தலையில் விசி அனுபவீத்தச்ச அப்படி தலையை नन्ना கட்டிக்காமல் யஜோபவீதம் இல்லாமல் யார் என்ன கர்மாவை செய்தாலும் எத்ரோதி ந தத் அது செய்ததாகவே ஆகாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது வினா யச்சி கர்மா வினா யோபவீத ராட்சசம் திவிஞ்னேயம் சமஸ்தா நிஷலா கிரிய அப்படின்னு சிக்க இல்லாமல் எந்த ஒரு கர்மாவையும் செய்யப்படாது சிகான்னால் தலையில் கேசம்னு அர்த்தம் இல்லை கொடுமையாக இருக்கணும் முடிஞ்சின்றிருக்கணும் தலையில் தலையில் முடிஞ்சின்றிருக்கணும் சிக்கையை அப்படி முடிஞ்சிண்டு கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு ஆரம்பத்துலையே இது சொல்லப்படுறது அவ்வளவு முக்கியம் சிகாங்கிறது கட்டாயம் வச்சுக்கணும் இது ஸ்திரீகள் புருஷர்கள் அத்தனை பேருக்கும் உண்டு கர்த்தனம் பண்ணிக்கப்படாது கர்த்தனம்னா கட்டிங் பண்ணுறது முடியை கட் பண்ணப்படாது எடுத்தால் சுத்தமாக எடுத்துடணும் இல்லைன்னா நுனியோடு தான் வச்சுக்கணும் நுனியை கட் பண்ணுறது அப்படின்னு இருந்ததுன்னா பிதிருதோஷம் வரும் முடியை கட் பண்ணினால் பித்திருஷாபம் ஏற்படுறது ஏன்னா கேசத்துக்கு யார் தேவதை அப்படின்னா பித்திரு நம்முடைய முன்னோர்கள் தான் அதற்கு தேவதைகள் அதனால தான் தகப்பனார் முடி இறக்குறார் குழந்தைக்கு ஒன்றாவது வருஷம் முடி இறக்கிறது மூணாவது வயசில் முடியறக்கிறதுன்னு பண்ணுறோம் ஏன்னா அது பிதிருபாகம் பிதர்களை சேர்ந்தது அப்படி அபரகாரியங்களில் ஆரம்பிக்கிற பொழுது கூட அப்படி வவனம் பண்ணிக்கிறதுன்னு வச்சுருக்கா அந்த கேசத்தை கொடுக்கறது அவளுக்கு இந்த ஸ்னா தினப்படி ஸ்நானம் பண்ணுற பொழுதும் ரொம்ப முக்கியமாக வச்சுருக்கா அதனுடைய பெருமைகள் நிறையா சொல்லப்படுறது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்